நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ராகி குழி பணியாரம் செய்ட்கள் ராகி மாவு கால் கப் கடுகு 1 ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் புளி 1 ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு சிறிதளவு புத்தமல்லி சிறிதளவு இட்லி மாவு ஒரு கப் உப்பு ருசிக்கு ஏற்ப கேரட் துருவல் தேவையான அளவு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சுப்போம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சிடலாம் ஒரு தனியாக ஒரு பவுலில் ராகி மாவோட தேவையான அளவு அந்த ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கலந்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவு பத்திரத்துக்கு ராகி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் தாளிதம் செஞ்சுடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுடுவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சிடுவோம் பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வறுந்ததும் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதக்கிப்போம் பச மிளகாவும் சாப் பண்ணி போட்டு அதிகம் வதக்கிடுவோம் கருவேப்பிலை கொத்தமல்லி களி போட்டுடலாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிச்ச கலவையெடுத்து ராகி மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கேரட் துருவலை இந்த ராகி மாவில் பச்சாவே கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு இப்போ இட்லி மாவு இருக்குல்லையோ அதை எடுத்து இந்த ராகி மாவோட மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் புழி பனியாரம் கல் இருக்குலையா அந்த கல் வச்சுட்டு அதெல்லாம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை எடுத்து எல்லாத்திலையும் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராகி குழி பனியாரம் தயார் இது பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பச்சை மிளகா கேரட் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா டிஃப்ரெண்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்